ித்திரைக்காணையீத்தம்து நமவியாஸ் தோ திசத்தை தனவன்ஸ் அஜுன்கீதாத் உபதேசம் செய்து கொண்டிருப்பதை நிறைவு செய்யத் தொடங்கியிருக்கிறார் ஞானயோகத்தை பற்றி சொல்லும் பொழுது தூய்மையான மனமுடையவன் மனதை கட்டுப்படுத்தி விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு புல நின்பப் பொருள்களையெல்லாம் துறந்துவிட்டு தனிமை இடத்தை நாடி எளிமையான உணவை உட்கொண்டு ஓரிடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் பற்றற்ற தன்மையோடு தியானம் செய்பவனாய் யான் எனது என்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி காமக்ரோதம் உடைமை இவைகள் எல்லாம் அடியோடு விட்டுவிட்டு மெய்ப்பொருளை உணர்வதற்கு தகுதியுடையவனாகிறான் அப்படி மெய்ப்பொருளை உணர்வதற்கு தகுதியுடையவன் மன தெளிவோடு துன்பப்படாமலும் இன்பத்தை விரும்பாமலும் அனைத்து உயிர்களிலும் அனைத்து உடல் உயிர்கள் எல்லாவற்றிலும் சமமாக வியாபித்திருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளிடத்தில் பேர் அன்பை உயர்ந்த மேலான பக்தியை செலுத்துகிறான் அதை விளக்கி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் பார்த்தோம் அதை பார்த்ததை நான் சம்ம பண்ணி சொன்னேன் அவன் எப்படி இறைவனை பராபக்தியினால் அறிகிறான்ங்கிறத சொல்கிறார் பராபக்தின்னா ஆதிசங்கரர் இங்கே श्रवण मरण नीतिदन ज्ञान योगपान्षण भक्तियाक्या भक्तोचार भक्ति नाम अद्वै सिद्धांतपी भक्तियां अभिजाना सह अरा अग्रे अहम यस्मी எஸ்ச்ச அஸ்மி தத்துவத்த நான் யாராக இருக்கிறேன் எத்தகைய தன்மையுடையவனாக இருக்கிறேன் என்று என்னை ஞானத்தினால் அதாவது ஞானமாகிய பக்தியினால் அவன் தெளிவாக அறிந்து கொள்கிறான் அபிஜானாத்தின நன்றாக புரிந்து கொள்கிறான் இறைவன் என்பவர் யார் அவர் எத்தகையவர் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவின் தன்மையன்ன இவற்றையெல்லாம் தெளிவாக குருநாதரிடமிருந்து புரிந்து கொண்ட தத்துவத்தை ஆழ்ந்து தியானம் பண்ணுகிறான் தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா பிறகு அவ்வாறு தெளிவாக நன்றாக உணர்ந்து கொண்டு ததனந்தரம் மாம் விஷத்தே அவன் என்னோடு கலந்து விடுகிறான் ஆக என்னோடு கலந்து விடுகிறான்ங்கிறத என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நானும் மெய்ப்பொருளும் ஒன்று மெய்ப்பொருள் வேறு நான் வேறு அல்ல உயிர்களுக்கு உயிரான தன்மையும் உயிர்களும் உள்ளங்களும் உடல்களும் மாயத்தோற்றம் உண்மையில் பிரம்மைவ சத்தியம் மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது அதுவே எல்லாமாக காட்சி அளிக்கிறது காட்சி அனைத்தும் மாயத்தோற்றம் மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை என்பதை தெளிவாக அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பக்தியா மாமபிஜானா தீ யாவான்யாஸ்மி தத்வத்த